الحمد لله رب العالمين ولعاقبه للمتقين والجنة للموحدين الا قل عدوان الا على الظالمين وصلاه والسلام على سيدنا محمد حبيب رب العالمين وعلى اله الطيبين الطاهرين واصحابه الاكرام ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فَيَقُولُ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي انْتصَامِ التَّهْذِيبِ بَعْدَ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَلَا تَقُولُوا لِمَا تَصِفُ أَلْسِنَتُكُمُ الْكَذِبَ هَذَا حَلَالٌ وَهَذَا حَرَامٌ لِتَفْتَرُوا عَلَى اللَّهِ الْكَذِبَ إِنَّ الَّذِينَ يَفْتَرُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ لَا يُفْلِحُونَ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ و عن النبي هرث رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال ياتي على الناس زمان لا يبالي المرء ما اخذ منه ام من الحلال ام من الحرام او كما قال صلى الله عليه وسلم رواه البخاري الا بخله بخله في هلم ايها الذين آمن رب العزة تبارك وتعالى فيصنم ما حتم الحمد لله ثم الحمد لله அவன் தனித்தவன் மற்றவன் என்பதாக நான் சாத்தியம் பகருகின்றேன் சலவாத்தும் சலாமும் என் குயிரும் மேலான முகமது முஸ்தபா ரசூருல்லாஹு அலி முசல்ல பேரிலும் அண்ணாடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த கண்ணியமான சஹாபாக்கள் தபர்கள் தபோதாத வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல மக்கள் மீதும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையெல்லாம் மசிதிலே செடியத்தோடு வந்து ஒத்து சேர்ந்திருக்கக்கூடிய கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாமு தாலாவுடைய நல்லதியார்களே வாழும் காலமெல்லாம் இறையத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தக்குவாவை கடைபிடித்து வாழும்படி அவனால் விளக்கப்பட்ட விடயங்களை முற்றுமுதலாக தவித்துக்கொள்ளும்படியும் முதற்கண் அரியணுக்கு அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தின் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே நல்லறியார்களே ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளாள விசேடமாக சாதாரண தர பரிசை ஓலவில் எழுதக்கூடிய மாணவர்களுடைய தேவையை முன்னிட்டு குத்துபாவுடைய அந்த ஜும்மாவுடைய அமலை ஒரு மணிக்கு முன்னால் முடித்து கொள்ள வேண்டும் என்று மன்னிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைய குத்துபாவின் தலைப்பாக நாம் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருட்களில் விஷயங்களில் ஹலால் ஹராம் பேணுவது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களைத்தான் ஞாபகப்படுத்த முடியும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இந்த தலைப்பை துறந்தால் இதுக்குள்ளால பல பாடங்கள் இருக்குது எனவே என்னால் முடியுமான சில விஷயங்களை தான் ஞாபகப்படுத்தலாம் கண்ணியமான சகோதரிகளை பெரியவர்களே நான் வாழக்கூடிய இந்த இன்றைக்கு எல்லோருடைய வாயிலையும் புலங்கக்கூடிய விஷயங்களில் ரெண்டு விஷயங்கள் கூடுதலாக இருக்குது ஒன்னாவது விஷயம்தான் சரியான டைட்டாக இருக்குது வருமானத்தில் சரியான பிரச்சனையாக இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் போதா ரெண்டாவது விஷயம் சரியான கிளைமேட் தாங்கியலாக நீங்கிது சூடாக இருக்குது இந்த ரெண்டு விஷயங்களும் மாறி மாறி என்னக்க பேசினாலும் கடைசியாக இல்லாட்டி முதல்ல தூக்க வார்த்தையாக முடியுடைய வார்த்தையாக வீட்டுக்குள்ளாலும் தொழில் புரியக்கூடிய இடங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் நான் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறேன் அன்பான சகோதரர்களே இந்த கிளைமேட் இப்படி ஆகுறதுக்கு காரணம் என்ன இந்த வறட்சிக்குண்டான காரணம் என்ன என்று பார்த்தால் இது பாவம் என்பதைத் தவிர வேறு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வறட்சி நீங்குவதற்காக வேண்டி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய கிளைமேட் என்ன அப்ப கூலா இருக்கணும் அப்ப மழை பெய்யணும் அப்ப இதுக்கு சரிய சொல்லி இலாம் தவிர கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க என்னென்ன வார்த்தைகள் பேசினாங்க அதுல அப்படியே தொடர்ந்து சொல்லிக் கொடுவார்கள் என்னுடைய கூட்டமே நான் சொன்னீர் அல்லாஹ் என்னுடைய கூட்டமே நீங்க வேண்டிக்கோங்க மழையை உங்களுக்கு வணங்கி கொண்டே இருப்பான் என்னோட கற்பனையில தொடர்ச்சியான மழை பெய்ஞ்சா என்ன நடக்கும் தொடர்ச்சியாக மழை நிற்காம மழை கொண்டோல் இல்லாம பெய்யுது அது எங்களால் தாங்க இல்லாதது சக்தியுடைய உடமாக்கல் சொல்றாங்க எப்படி என்றா அது காலத்துக்கேட்ட மாதிரி நிலைமைக்கு தேவையான மாதிரி உள்ளடங்குது வறட்சியான நிலைமை காலம் ஒரு மாதிரி தாங்க இயலாத நிலைமை என்று எல்லா விஷயங்களும் இதுக்கு உள்ளடங்குது இந்த மாதிரி கிளைமேட்டோன் நாங்க அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது எப்படியாப்பட்ட ஒரு கஷ்டத்துக்கு கொண்டு போகுது என்னென்ன செலவினங்களுக்கு எங்களையே கொண்டு போகுது எப்படிப்பட்ட சிரமங்களை நாங்கள் சந்திக்கிறோம்னு எனக்கு தெரியுது எனவே கண்ணியமான சக்தியை பெரியவர்களே நாம் சௌபா செய்ய வேண்டிய நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய பாவங்கள் நாம் தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்களில் ஏராளமான விஷயங்களை மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது கேட்குறோம் கேட்குறோம் பாவ மன்னிப்பு கேட்குறோம் ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க என்ன காரணம் எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படி பரிசோதிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்தான் என்னுடைய சம்பாட்டியம் ஹலால் ஹராம் ஹலால் இந்த வார்த்தையை நாங்கள் எப்போ கேட்டிருப்போம் எப்பயாவது இதை பற்றி ஒரு பிரச்சனை ஒன்று நாட்டில் வந்திருக்கும் இல்லாட்டி எப்பயாவது சொல்லுவாங்க எம்எல் அதிகமானவர்கள் நாம் சாப்பிடக்கூடிய பொருட்களில் ஹலால் அடிச்சிருக்கிறதா லேபல் விட்டுருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம் இல்லாட்டி இதுக்கு வந்து ஜிம்மி தொழுமாய் மூலமாக ஹலால் இப்படி ஹலால் என்ற வார்த்தையை நாங்கள் விளங்கி வைச்சிருப்போம் என்ன ஹலால் ஹலால் என்றால் சுத்தம் பரிசுத்தமானது அது ஒரு மனுஷனை சுவர்த்தத்துக்குள்ளான நுழைய வைக்கக்கூடியது துனியாவுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வைக்கக்கூடியது வேறொண்டுமில்ல ஹலால் ஹலால் வந்து யாருக்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டு இல்லாட்டி யாரையோ கஷ்டப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை யாருக்கும் தொந்தரவில்லாத ஒரு விஷயம்தான் ஹலால் கண்ணியமான சகோதர பெரியவர்களே என்னென்ன விஷயங்கள் விசேஷமாக சொல்ல கூட ஹலால் பேச்சியில ஹலால நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குதுல நாம் நரகத்துக்கென்று சொல்லி சில பேரை படைத்திருக்கிறோம் கூடுதலான மக்களை நாங்கள் நரகத்துக்கேண்டே ஆக்கி இருக்கிறோம் அவர்கள் உள்ளங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது உள்ளம் இருக்குது நல்ல விஷயத்தை கேட்க மாட்டாங்க தீய விஷயங்களை வச்சு யோசிச்சிக்கொண்டிருப்பாங்க எப்பொழுதும் மோசமான எண்ணங்களோட தான் இருப்பாங்க அல்லத் ஆனா பார்க்க வேண்டிய விஷயத்த பார்க்க மாட்டாங்களை பத்தி அல்லாஹு சொல்றாங்க அப்ப நம்முடைய பார்வையில பேச்சில சிந்தனையில கேள்வியில எல்லா விஷயங்கள்லயும் இருக்குது துனியாவுடைய ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் செய்ய இல்லாது அப்படி துனியாவுடைய சில பேர் எங்களுக்கு அறிவுரைகள் சொல்றது போல யாருடைய கையில் இருக்கக்கூடிய தஜ்ஜால் மொபைல சில பேர் எங்களுக்கு சொல்றாங்க உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில நீங்க நினைச்சதை பாருங்க நினைச்சதை பேசுங்க நினைச்சது சாப்பிடுங்க இல்ல கண்ணியமானவர்களே அந்த வார்த்தை ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது மௌத்தரிய சந்தர்ப்பத்தில் கூறப்படும் அவன் மரணிக்க கூடிய சந்தர்ப்பத்துல வளக்குமாறுகள் அவனுக்கு நன்மாராயின்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல சுவர்க்கத்தை பத்தி எப்படி சொல்லப்படும் என்றால் சுவர்க்க உங்களோட உள்ளம் எதை விரும்புவதோ அது உங்களுக்கு கவரிச்சியா நீங்க கற்பனை பண்ணிக்கூட பார்க்கலாத அளவுக்கு இன்பங்கள் அங்கே இருக்கி அது சுவர்க்கத்துல எனவே துனியாவுடைய வாழ்க்கையில நம்முடைய பார்வைக்கு பேச்சுக்கு கேள்விக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு இருக்குது இதே போல கண்ணியமான சோதர பெரியவர்களே நாம் கட்டுப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் என்னுடைய வாய் வை நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அது ஹலாலான வருமானமாக இருக்கணும் நீண்ட தலைப்பு கணியமானவர்களை இந்த ஹலாலான வருமானம் என்று தொடங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் கொஞ்சம் குரான் பதீட்ட ஆய்வு செஞ்சு பார்த்தோம் சொன்னால் இது மிக நீண்ட தலைப்பாக இருக்குது நான் சில உலமாக்கிட்ட இதை பேசுறது சம்பந்தமாக அவங்கள்ட்ட மூத்தவங்கள்ட்ட அபிப்பிராய சந்தர்ப்பத்துல அவங்க சில விஷயங்கள் முன் விஷயங்கள்ட்ட கேட்டாங்க இத பத்தி பேச போறீங்களா வட்டியுடைய விஷயத்தோறீங்களா இல்லாட்டி கூடிய வியாபாரங்கள் சம்பந்தமாக பேச போறீங்களா டைம் போதாதே அதிர மிக நீண்ட தலைப்பு ஒவ்வொன்றுக்குள்ளாலும் பல பிரிவுகள் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நாம் ஆய்வு செய்து படித்து அமல் செய்ய வேண்டிய நிறைய விடயங்கள் எனக்கு தெரியாத எத்தனையோ கொடுக்கல் வாங்கல் முறைகள் எங்கட வருமானம் செக்ஷனுக்குள்ள இருக்குது யோசிக்க தேவையில்ல அப்படி எங்கட அதிகமான சகோதரர்கள் இதுல சரியான ஐம் இல்லாததுனால செஞ்சு கொண்டு போறான் எனவே ஒரு மனிதன் ஹலாலான அந்த விஷயம் அவனுடைய வாழ்க்கையில இருந்தால் ஹராச நாங்கள் பார்ப்போம் அதாவது சீதளித்தனம் உள்ளதாக இருக்கும் என்றால் அவன் துணியால எந்த அளவுக்கு நிம்மதியாக நினைக்கிறானோ அது ஹலால்ல மட்டும்தான் இருக்கிறது இன்றைக்கு ஹராமான வழிமுறைகளை சம்பாதித்து துனியாவும் இல்ல ஆசிராவும் இல்லாத நிலைமையில சில சகோதரர்களை எனக்கு சந்திக்க கூடிய வாய்ப்பு கிடைச்சி சொல்றாங்க என்னத்துக்கு நான் இதுக்குள்ள நிம்மதியாக இருந்தேன் நான் இந்த பாட்டுல ஒரு தத்து போட்டு வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தேன் பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நான் வந்து இன்றைக்கு ஹராம் வாழ்க்கையில நுழைஞ்சி நிம்மதி இல்லாம நான் இருக்கிறேன் சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன் கண்ணியமானவர்களே வெளியே பார்க்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு விளங்கலாம் பெரிய வாகனங்கள்ல போற மாதிரி பெரிய பெரிய வீடுகளில் அதாவது வசதியாக வாழ்கிற மாதிரி லோவாமல் இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாக்கள்ல வீடியோக்களை போட்டு எல்லாத்தையும் முழுக காட்டலாம் எதார்த்தம் வேற எதார்த்தம் வேற அராமான வழிமுறைகளில் சம்பாதிச்சு இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய உண்மை தன்மைகள் வேற வெட்ட கண்ணீருக்கு மேலோண்டு இருந்தா தளம் வீசி அலையலும் அந்த அளவுக்கு கதைகள் எந்தளவுக்கு அல்ல தண்டனைக்காக நிச்சயமாக இல்ல சொல்றாங்க அதே உள்ளத்துக்கும் ராகத்தாக இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை நிம்மதி உள்ளதாக இருக்கும் ஒரு வேளை அவன் சாப்பிட்டாலும் அவன் சம்பாதித்தது ஹலால் என்று அவனுக்கு தெரிஞ்சால் வாழ்க்கையை நிம்மதியாக கொண்டு போனாதி கட்டணுமான் கொண்டவர்களே பூமியில் உங்களுக்கு வாழ்றதுக்கு நாங்க அனுப்பி இருக்கிறோம் நீங்க இதுல ஹலாலானதாக நல்லதாக எதை பண்றீங்களோ அதை வாழ்க்கையுடைய இப்படியே கொஞ்சம் நல்ல இருந்தா நல்லவே இப்படியே சின்ன வாகனம் தானே கொஞ்சம் முதல்க்கு மாறின நல்லம் தானே இதே வருமானமா கொஞ்சம் கூட்டின நல்லம் தானே பல வழிகள் உள்ளத்தில் ஊசலாட்டங்கள் வரலாம் இல்லாட்டி வேற வேற யாராவது வந்து அறிவுரைகள் சொல்லலாம் தனக்கு சொல்லலாம் தன்னுடைய மனைவிக்கு சொல்லலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லலாம் இல்லாட்டி இன்றைக்கு இதா எங்களுக்கு எங்க உள்ளத்தில மாற்றங்கள் வரலாம் கண்ணியமானவர்களை ரொம்ப சோழன் வல அசத்தவாசி ஷைத்தான் அந்த ஷைதானுடைய அந்த அரிசுவல்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் பசுந்தாக்கி காட்டுவான் எல்லாத்தையும் இன்ன கூலக்கும் அதுவும் உபே நிச்சயமாக அவன் உங்களுக்கு விரோதி அவன் எவ்வளவு பசுந்து காட்டினாலும் அவன் விரோதி என்ற வருமானத்தை ஒரு மனிதன் தேடி தானும் தன்னுடைய குடும்பமும் இதை கொண்டு போதுமாக்கிக் கொள்றது இது பரிசுத்தர அவனுடைய கத்தளையாக இருக்கிறது இரண்டாவது விஷயம் சொல்றாங்க எப்படி என்றால் ஒரு மனிதன் ஹலாலான விஷயத்தை தேற்றது அவனுடைய விவாதத்துகள்ல இருக்குனா எப்பொழுதெல்லாம் எப்படி தெரியுமா ஹலால் தன்னுடைய கையால சம்பாதிச்சு சாப்பிடுறது அப்படி என்ற உழைச்சி சாப்பிடுறது ஏதோ ஒரு வழி ஆனா நல்ல வழி நேர்மையான வழியில உழைச்சி சாப்பிடுறதுக்கு இது வந்து எந்த மாதிரியான இபாது தெரியுமா செய்துனா தாவூஸ்லாம் அவர்களை போல தாவூத் அலி அவங்க ஒரு நபி அவங்களோட வாப்பா சுலைமான் அலி இஸ்லாம் அதாவது முழு துனியாவை மாற்றி செய்ய அதாவது மகன் முழு துனியாவை மாற்றி செய்யக்கூடியவனா இருந்தாங்க தாவூ அலி அவங்க தன்னுடைய வாழ்க்கையில என்ன தொழில் செஞ்சு கொண்டிருந்தாங்க என்ன தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அல்லாஹுத்தாலா அவங்களுக்கு கொடுத்த தலன் என்ன தெரியுமா இரும்பை ஒரு மாவு பிசை போல பிசைந்து இரும்ப தட்டி அடிச்சு அதால என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ கவசங்கள் வாள்கள் போன்ற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இரும்பி மூலமாக தயாரிக்க முடியுமோ அந்த திறனை அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுத்திருந்தான் எனவே தன்னுடைய கையால ஹலாலான முறையில ஒரு மனிதன் சம்பாதித்து சாப்பிடுறது அது இபாத மிகவும் சிறந்த இபாதத்தாக இருக்கிறது மூணாவது விஷயம் சொல்றாங்க அப்படி என்றால் ஒரு மனிதன் ஹலாலான விஷயத்தை தேடி நல்ல விஷயம் தனக்கு கிடைக்கவும் தன்னுடைய வாழ்க்கையில ஹராம் இப்பையும் வந்திடக்கூடாது என்றதை தேடி அவன் போறது அவனுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள்ல மிகவும் மகத்தான கூலி கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லும் அரை அவங்களும் சகாபாக்களும் ஒரு சபையில அமைப்புக்கு நல்ல வீரல் வாய்ப்பாங்க அப்படி பொடியுடைய ஒரு மனிதர் நபியையும் சஹாபாக்களையும் கடந்து போன சந்தர்ப்பத்துல சகாபாக்கள் சொன்னாங்க யாரோ சூறா இந்த மனிதர் இப்படி நல்ல ஸ்மார்டா இருக்கிறாரு வெளிப்படுத்தினாங்களுடைய பதில் எப்படி தெரியுமே சொன்னாங்க தன்னுடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கிறார்கள் பக்கம் உடையவர்களாக இருக்கிறாங்க பயன்படுத்தி பிள்ளைகளுக்காக வேண்டி ஓடுறார் ஓடுறார் தொலுகையில் இல்லாம ஹராம்களால் இல்லாம அப்படி இல்லை அல்லாஹு வரையறுத்து இருக்கக்கூடிய அந்த வரையறை கொள்ளாத துனியாவை தேற்றாரு வேண்டி போறாரு தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யணும் என்ற நோக்கத்தில் ஓடுறார் இவர் அல்லாஹு வயது முதிர்ந்த பெற்றோர்களுடைய பூர்த்தி செய்வ வேண்டி துனியாவை சம்பாதிக்கணும் என்ற நோக்கத்துல தன்னுடைய உடலை பயன்படுத்தி வருத்தி இவர் உழைப்பு செய்கின்றார் இவரும் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் இருக்கின்றார் எல்லாவிட்டால் சொன்னாங்க ஒரு மனிதர் கராட்டை விட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் பூர்த்தி செய்யணும் என்ற நோக்கத்தில் தொழிலுக்காக வேண்டி போறாய் இவரும் கடைசியாக சொன்னாங்க ஒரு மனிதர் பகட்டுக்காக பெருமைக்காக முகஸ்துக்காக பிறர் பார்க்க வேண்டும் தாம்பிகமாக வாழ வேண்டும் ஆடம்பரமாக வாழணும் எல்லோரையும் பெரிய ஒரு முன்மாதிரியான உத்தரவாக திகழும் என்று இந்த நோக்கத்தில் ஒரு மனிதர் ஓடுகின்றார் போறார் ஒரு நல்ல நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி சம்பாதிக்கிறார் என்றார் அவருடைய சம்பாத்தியத்துக்கும் ரொம்ப சம்பாரத்தோட சகாதான் கூலி வழங்கக்கூடிய நிலைமையில இருக்குது இதே போல சொல்றாங்க எப்படி என்றால் ஒரு மனிதன் முறையில சம்பாதிச்சு அவரு சாப்பிடுறது நிச்சயமாக அவருடைய உள்ளம் சீராகிறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்குது இன்னைக்கு என்னென்னா துவா கேட்க கூட சரியாக கண்ணீர் வருது இல்ல உள்ளத்துக்கு சரியான கவலொண்டு வருது இல்லை எவ்வளவுதான் உபதேசம் கேட்டாலும் உள்ள முருகதி இல்ல கணியமான சகோதரர்களே நிச்சயமாக சம்பாத்திட்டு செக் பண்ண வேண்டிய தேவை இருக்குது வருமானத்துல எங்க பிரச்சனை கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது சொன்னா சொல்லுவோம் ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க ஹராமும் தெளிவானது பிரசித்தான பெருத்தி பார்த்தா ஹராமான விஷயங்களை பத்தி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறத நான் முன்னால சொன்னேன் இந்த பாடத்தை தொடர்ந்தா உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது இவைகளை எல்லாம் தேடி பறித்து நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய கடமை இத மக்கள்ல கூடுதலமானவங்க இத பத்தி விளங்கிக்க மாட்டாங்க நிச்சயமாக விளங்கிக்க மாட்டாங்க நாங்க செய்யணும் கண்ணீர் வடிக்க வேண்டும் தனிமையில உட்கார்ந்து நாம் புலங்கக்கூடிய பொருட்கள் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்ல எத்தனை சந்தேகத்துக்கு இடமான விடயங்களை நாங்கள் பாதித்து கொண்டிருக்கிறோமோ தெரியாது எங்களை நன்கு சொன்ன பிரகாரம் ஹலாலாக்கி கொண்டு போறோமோ தெரியாது குர் நான் தலைப்பு ஆயத்தில் ஓதி நான் பரிசுத்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுது வலா தகூலி மாதி ஊ அச்சினத்துக்கு முல் கதி பஹாதா ஹலாலுன் வகாதா ஹராமன் கதி உங்களோட நாவு சொல்ற மாதிரி உங்களோட நாக்கு ஏற்ற மாதிரி ஹராம் என்றீங்க அப்ப நீங்க ரபு பொய் சொல்ற மாதிரி சொல்றீங்க சும்மா சரி அல்ல ஹராம் ஆக்கின விஷயத்தை ஹலால் என்றீங்க நீங்க அல்லாட மேல இட்டு கட்டுறீங்க நிச்சயமாக இட்டுக் கொடுத்த கூடியவர்கள் வெற்றி பெறமே அதாவது வெற்றி பெற மாற்றி எனவே இடைப்பட்ட விஷயங்கள் தான் சந்தேகத்துக்கு இடமான விடயங்கள் இந்த விஷயங்களை தேடி படித்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய கடமையாக இருக்குது ஒரு மனிதர் ஒரு பொருளை வாங்குறாரு அந்த பொருள் ஹலா ஹரா தெரியாது இல்லாட்டி ஒரு கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் ஒன்று செய்யறாரு அதுல முறை தெரியாது டவுட்டா இருக்குது முதல் கடமை விட்டு போடுறது முதல் கடமை அதை பாதிக்காம இருக்கிறது முதல்ல அத கையிலிருந்து கீழே போட்டு இல்ல தெரியா தானே இப்ப நாங்க பாதிப்போம் தெரியாது என்று சொல்லி ஒரு விஷயம் வருதுவோ கேட்டு பாருங்க உடமாக்க இருக்கிறாங்க முதல் கடமை அந்த சந்தேகத்தை விட வேண்டிய கடமை இருக்கு பொஸ்து செய்ய வேண்டிய வேலை அதுதான் எனவே அன்பாண்டவர்களை தொடர்ந்து சொன்னாங்க சொல்லுள்ள சொல்லம் எப்பொழுதே அதாவது ஒரு மனிதர் சந்தேகத்துக்கிடமான விஷயங்களில் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்துக்கும் தன்னுடைய மானத்துக்கும் அவர் பாதுகாப்பு பொறுத்து விட்டார் தன்னுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் அவர் பாதுகாத்துக் கொண்டார் எப்பொரு மனிதர் சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள்ல விழுந்து விடுவாரோ சந்தேகமே இல்ல நிச்சயமாக அதுக்கடுத்து அவர் மீது முழு ஹராதில்தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் காட்டினாங்க சொன்னாங்க ஒரு ஆடு இருக்குது அந்த ஆட்டை வந்து ஒரு ஆடு மேய்க்க கூடியவர் என்ன செய்கின்றார் ஒரு இடத்துல மேய்ச்சிக் கொண்டிருக்கிறார் காணிக்குள்ளால் இவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காணிக்குள்ளால் அந்த ஆடு மேய்ஞ்சு கொண்டிருக்கு பக்கத்திலேயும் ஒரு காணி இருக்குது அந்த காணிக்கு வேலி போடப்பட்டிருக்கிறது அந்த ஆடு என்ன செய்து அப்படியே அந்த காணி கிட்ட போய் வேலிக்கிட்ட போய் அப்படியே கொஞ்சம் முன்னெடுக்குது வேலி எது மாதிரி தெரியுமா அந்த வேலி தான் மஹாரி ஒவ்வொரு அரசனுக்கும் விஷயங்கள் தெரியுமா அது எமக்கு அல்லாஹு தாலா தடுத்த விஷயங்கள் ஹராமான விஷயங்கள் எப்ப அந்த ஆட்ட வந்து அந்த அந்த கூடியவர் கவனிக்கவில்லையோ அது நிச்சயமாக தன்னுடைய தலையை போட்டு பக்கத்துக்கான சந்தேகத்துல கருத்து எனவே சந்தேகமான விடயங்கள் எப்ப எங்களுக்கு தெரிய வருதோ இதிலிருந்து தவிந்து தவித்து கொள்ள வேண்டிய கடமைக்கு இது தொடர்ந்து சொன்னாங்க நிச்சயமாக உள்ளத்துல ஒரு சதை பிண்டம் இருக்கின்றது எப்பொழுது அது சீராகி விடுமோ உடல் வைக்கக்கூடிய எல்லாமே சீராகிவிடும் எப்பொழுது அது சீர்கேட்டு விடுமோ நிச்சயமாக உடல் வைக்க கூடிய எல்லாமே சீர்கட்டு விடும் சொன்னாங்க அதுதான் உள்ளம் எனவே ஹலாலான அந்த சம்பாத்தியத்தை மனிதன் பெயன்றது தன்னுடைய உள்ளத்தை தீர்மையாக வித்துக்கொள்றதுக்கு அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது அஞ்சாவதாக சொன்னாங்க எப்படி என்றால் ஒரு மனிதன் முன்னால் சொன்னதை போல ஒரு மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்தை ஹலாலான விஷயத்தை பாதுகாத்து கொள்றதுனால அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி யாருடைய வாழ்க்கை இருக்குதோ அவரு துனியால வேறு எந்த விதமான அமலை பத்தியும் அவர் யோசிக்க தேவல்ல துனியால அவருக்கு இங்கக்கூடிய கடமைகள் பூர்த்தியை நினைச்சு சொன்னாங்க அமானிதத்தை பாதுகாக்கிறது தான் அமானுதம் பெரிய பாடம் அது அது எல்லாத்திலையும் குடும்பத்திலே விஷயம் தொழிலையும் ஏனைய பொறுப்புகளில மீறி அதை பத்தி நீண்டு நீண்ட பாட கருவி எனவே அமானம் என்று எப்ப எங்களுக்கு தெரியுதோ இத பாதுகாத்துக்கொள்ள சொன்னாங்க ரெண்டாவதாக சொன்னாங்க பேசும் பொழுது உண்மையை பேசுறது மூன்றாவதாக சொன்னாங்க நல்ல குணத்தோட பழகுறது நாலாவது சொன்னாங்க தான் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டுல பத்தினித்தனத்தை சில நேரங்கள்ல ஹராம் என்றால் நரகம் அப்படி இல்லை நரகம் வந்து முழுக்க முழுக்க மனோ இச்சைகள் இன்பங்களை கொண்டுதான் மூடப்பட்டிருக்குது ஹராத்துல இன்பம் இல்லாம அல்லாஹால தரிசல்ல ஒரு மனிதன் தன்னுடைய உடல் தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்வதற்காக வேண்டி திருமணம் செய்கின்றான் அந்த வாழ்க்கையையும் இதை போல கட்டுப்பாடு இல்லாமல் போகக்கூடிய வாழ்க்கையும் கொஞ்சம் பாருங்க அவங்கள்ட்ட தடுக்கப்பட்ட விதயங்கள்ல எல்லோ எல்லாவற்றையும் நாம் ஆய்வு செய்து பார்த்தோமே ஆனால் அரசு எப்ப அந்த இன்பம் இருந்தும் ஒரு மனிதன் இதற்கு அவ்வளவு காலா தடுத்த விஷயமா என்று சொல்லி அவன் தவித்து கொள்கிறானோ இப்பதான் அவனுடைய வாழ்க்கையில அவன் சரியான இறையக்கூடிய ஒருவனாக அவன் மாறிவிடுகின்றான் எந்த அளவுக்கு வாழ்க்கையில வந்து அதாவது போதும் என்ற தன்மையை உண்டாக்க கூடியதுக்கு உண்டாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்றுதான் அதாவது ஆறாம் பேன்றது இதபோலதான் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எதிர்காலம் சீராக சிறப்பாக அமையவிடும் என்றால் அதுவும் ஹலான சம்பாத்தியத்தில் இருக்குது ஒரு ஒருவர் இருந்தார் அபுல் ஹசன் இஸ்மாயில் குரு இப்ராஹிம் ரகமது அலை என்று சொல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய மரண தருவாயில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எப்படி என்றால் நான் சம்பாதிச்ச எந்த ஒரு திருகமும் அது டவுட் என்று இல்லை எல்லாமே சுத்த ஹலாலானது என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் விட்டு போகக்கூடியதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் ஒரு வார்த்தை ஒரு மனிதர் தன்னுடைய மரண தருவாய் சொல்றதாக இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஹலால் இருப்பார் இவர் வேற யாரும் நில்ல கண்ணியமானவர்களே இப்பொழுது கூறிய அபுல் ஹசன் இஸ்மாஹிலி முன் இப்ராஹிம் ரஹிமா என்று சொல்லக்கூடியவங்க நாங்கள் கூறக்கூடிய முஹம்மது முன் இஸ்மாயிலி முன் இப்ராஹிம் புகையரா அல் புகாரி ரஹமது நான் ஆணுக்கு பின்னால ஹதீர் ஹதீஷ் கிரந்தங்கள்ல மிகவும் சகைகானதாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பார்ந்தவர்களே எங்கிருந்து வந்தீங்கன்னு சம்பாத்தியத்தை பேணிய ஒரு தந்தை அந்த மகன் குஹார்லா அவர்கள் அதாவது பால் கொடுக்கக்கூடிய பருவத்துல தான் இருந்தாங்க தன்னுடைய தந்தையை மரணிக்க கூடிய சந்தர்ப்பத்துல அதால வந்து அந்த தெரிஞ்ச பாருங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் சீராக இருக்கு வாப்பட சம்பாத்தியம் இருக்குது சமூகத்தில் வாப்பட சம்பாத்தியம் தவறி போனா அந்த பிள்ளைகள் எங்க சிக்கு திசை இல்லாம போறாங்கன்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே இவைகளை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டிய தேவை இருக்கிறது இதே போலதான் துவாக்கள் ஏற்றுக் கொள்ளப்படுவதற்கு சம்பாத்தியம் ஹலாதானதாக இருக்கணும் அது ஒரு பிரயாணியுடைய விடயமாக இருந்தாலும் சரி ஒரு பிரயாணி நிச்சயமாக அவர் ஹலாதான ஒரு பிரயாணம் செய்கின்றார் ஆகுமான ஒரு பிரயாணம் செய்கின்றார் இவர் துஆா கேட்டா துஆா கபூலாகும் ஆனால் சொன்னார் தன்னுடைய ஆடை தன்னுடைய சாப்பாடு தன்னுடைய எல்லாமே ஹராத்தால வளர்க்கப்பட்டிருக்கிறது இப்ப அவர் பிரயாணியாக இருந்தாலும் இவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணியாக இருக்குது பாதுகாத்துக் கொள்றதுக்கு மிக முக்கியமான காரணிகள் ஒன்று தான் அதாவது ஹலாலான சம்பாத்தியத்தை நாங்கள் ஒரு மனிதன் துனியால இத்தனை மில்லியன் சேகரித்து வச்சு மோத்தா போனா நிச்சயமாக அவருக்கு வயிற்றை பாதுகாத்து கொண்டால் தன்னுடைய உடல் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படும் எனவே உடம்பை நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கு தகுதியானதாக மாற்றிக்கொண்டாரோ இவர் தான் வெற்றி பெற்றவர் அவர் துணியாவில் ஒன்று மற்றவராக வாழ்ந்துவிட்டு மரணித்தாலும் சரி எனவே கண்ணியமான சகோதரிகள் பெரியவர்களை இறுதியாக ஒரு எச்சரிக்கை இறுதி காலத்துல மக்களுக்கு ஒரு காலம் வரும் எப்படி என்றால் ஒரு மனிதன் தான் சம்பாதிக்க சொல்ற மாதிரி எப்படி சரி சம்பாதிக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய பொருட்கள் ஹலாலா ஹராவா இதை பத்தி அவர் பொருட்படுத்தவே மாட்டார் அப்படி ஒரு காலம் வரும் என்பதாக சொல்லல்லா அலேசன் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு அதுக்கு ஒரு முன்னு காரணமாக நாங்க சொல்லலாம் லெய்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தயாரிக்க கூடிய அந்த பொருட்களை என்ன பேர் தவித்து கொள்றோம் அதுக்கு நாங்க ஒரு பத்து ரூபாய் குடுத்து போய் எப்படி தெரியுமா அதுக்கு நாங்க குடுத்து இல்ல அது வந்து உள்ளுக்கு ஹராம் இல்லை எங்க சொல்ற விஷயம் உள்ளுக்கு அது இன்கிரீடியன்ஸ் வந்து அப்படி அப்படி வந்து இல்லை பத்து வாக இது எதுக்கு ஆதாரம் என்றால் யாரு இக்கேடு கேட்டு போனாலும் சரி எவனுக்கு என்ன நடந்தாலும் சரி சண்டை வருமானம் ஓடணும் சண்டை பொழப்பு நடக்கணும் இருக்கிறாங்க ஸ்ரீதேவிகள் இன்னமும் கிலோ கணக்குல இம்போர்ட் பண்ணி வியாபாரம் செய்யக்கூட என்னுடைய முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க உண்மையை சொல்ல தான் போய் கிட்டு கட்டல ஆதாரபூர்வமாக சொல்லறான் இருக்கிறான் யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல சண்டை பொழப்பு ஓடணும் சண்டை கடையில வியாபாரம் நடக்கணும் அது என்ன பொருளை போட்டு வித்தாலும் பரவாயில்ல யார் யாருக்கு அதாவது துரோகம் செஞ்சாலும் பரவாயில்ல என்ன விஷயங்கள் எதுக்கு காரணம் ஆயினாலும் பரவாயில்லார் சல்லிக்கு அடிமை இவனுக்கு கொடுத்தா பொருந்து கொள்வான் இவனுக்கு இல்லாட்டி இவன் கோவிச்சு கொள்வான் அப்படி மட்டும் ஆயிரக்கூடாது கணியமான சகோதரிகளை தனக்கு கிடைக்க கூடிய வருமானம் எந்த வழியில வருது என்ன மாதிரியான பொருட்களை நான் விட்டு கொண்டிருக்கிறேன் எப்படியான விஷயங்களை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அது வட்டியோட தொடர்புடையதா வட்டி தொடர்பு செய்யக்கூடியவர்களோட தொடரக்கூடியதாரு முதலீடு செய்கின்றார்கள் எப்படி எங்களுக்கு எங்காலதில் நான் வருது என்று தேடி பாக்கிறது அது ஒன்றும் மார்க்கத்துல மேலதிகமான விஷயம் ஒன்றும் இல்லை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பத்தி நாங்க இவ்வளவு பேசுறோம் தானே ஒவ்வொரு ஒவ்வொரு தரவையும் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு உணவுப் பொருள் தன்னுடைய சம்பாத்தியம் இல்லாமல் வித்தியாசமாக செலுத்திருந்தாலும் நாங்க பார்க்கறோம் எங்கிருந்து வந்தது கொண்டு எங்கிருந்து வந்துச்சு கண்ணியமான சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே அதை விசாரிச்சு பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு எனவே இதற்குள்ளால இன்னைக்கு பார்த்த விஷயங்களே பேசி முடிக்க முடியாத அளவு நேரங்கள் மிகவும் முருக்கமாக இருக்கிறது எனவே உலமாக்களை அணுகுவோம் வட்டியுடைய விஷயங்களை பத்தி பார்ப்போம் வியாபாரங்கள் சம்பந்தமாக படிப்போம் கொஞ்சம் நேர காலங்களை கொடுத்தா தான் செய்யும் எதுக்கும் நேர காலங்களை ஒதுக்கி மசித்கள்ல இமாம்கள் இருக்கிறாங்க மதுர சாக்கள்ல இருக்கிறாங்க எங்களுக்கு சந்தேகமான விஷயங்கள் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் நடக்கக்கூடிய முறைகள் நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி படித்து எம்முடைய வருமானத்தை ஒரு பரிசுத்தமான சுத்தமான வருமானமாக மாற்றி ஒரு உண்மையாக முத்தகையாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கெட்டை எம் எல்லோருக்கும் வல்லாஹு தாலா தந்தருள்வார்